ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம மெய்யன்பர்களே மன்மார்ந்த நல்வாழ்த்துக்கள் தன்னை அறிந்தால் தலைவன் மேல் பற்று அலது பின்னையும் ஒரு பற்று உண்டோ பேசாய் பராபரமே என்று தாயுமானவர் அருள்ததும்பும் பாடலை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 வாழ்முதல்கிய பொ பொ இறைவனே இறைவனை சார்ந்தே ஈஸ்வர பக்தியுடனேயே அனைத்து ஆன்மீக சாதனைகளும் உலகியல் செயல்களும் நிகழ்த்தப்பட வேண்டும் ஜராமரண மோக்ஷாய மாமாசிரித்திய யதந்தியே பிறவி சுழலிலிருந்து விடுதலை பெறுதற் பொருட்டு இறைவனை சார்ந்திருந்து ஆன்மீக சாதனைகளை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 தஷிணாமூர்த்தி வடிவில் அருள் புரிகிறார் மௌனவியாக்கியா பிரகட்டித பரபிரம்ம தத்துவமாக விளங்குகிறார் மெய்ப்பொருளை உணர்ந்து உள்ளம் அமைதி பெறுவதற்கான வழிமுறைகளை சனகாதி முனிவர்களுக்கு உபதேசித்து நிலையான அமைதியை உணர்த்துகிறார் மௌனவியாக்கியா பிரகடித பரபிரம்ம துவம் தக்ஷிணாமூர்த்தி மீடே மெளனமாக இருப்பதற்கான பிரம்மஜான உபதேசத்தை செய்கின்ற தட்சிணாமூர்த்தியை தியானிக்கிறேன் யுவானம் தக்ஷிணாமூர்த்தி ஈடே இளமையே வடிவானவராக அறிவு எப்படி எப்பொழுதும் இளமையாக இருக்கிறதோ அப்படி இளைஞராக காட்சியளிக்கும் ஆதி குருவை தியானிக்கிறேன் மிகச்சிறந்த முனிவர்கள் அவரது அருகில் அமர்ந்து அவரைச் சூழ்ந்திருக்கிறார்கள் தவத்திலும் ஒழுக்கத்திலும் அறிவிலும் சிறந்த சனக்காதி முனிவர்கள் அவருடைய திருவடியில் அவருடைய மாணவர்களாக அவரை அமர்ந்திருக்கிறார்கள் வருஷிஷ்டாந்தே வசதிருஷிகணைஹி வருஷிஷ்டாந்தே வசதிருஷிகணைஹி பிரம்மனிஷ்டைகி ஆவிரம் தட்சிணாமூர்த்தி ஈடே முனிவர்களால் சூழப்பட்டிருக்கும் தக்ஷிணாமூர்த்தியை தியானிப்போம் மெய்ப்பொருள் தத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கின்ற முனிவர்களால் சூழப்பட்டிருக்கும் தக்ஷிணாமூர்த்தியை தியானிக்கிறேன் உலகிலுள்ள அனைத்து குருமார்களுக்கும் தலைமை குருவாக முதல் குருவாக தனக்கு மேல் குருநாதர் இல்லாதவராக விளங்குகின்ற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 கட்டை விரலாகிய பரமாத்மாவுடன் இணைத்துக் காட்டுவதே சின்முத்திரை ஜீவாத்மா மூன்று மூன்றாக இருக்கும் மாயா தத்துவங்களிலிருந்து விடுபட்டு முக்குணமயமாகிய மாயையிலிருந்து விடுபட்டு மாயையைக் கடந்த மெய்ப்பொருளோடு ஒன்றியிருப்பதை உணர வேண்டும் என்பதைக் காட்டும் அடையாளம் சின்முத்திரை சின்முத்திரையை தரித்து அருள் புரியும் தட்சிணாமூர்த்தியை தியானிக்கிறேன்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 பூத்திருக்கிறது முதித்த வதனம் தட்சிணாமூர்த்தி ஈடே மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் திருமுகத்தோடு கூடிய தட்சிணாமூர்த்தியை தியானிக்கிறேன் மெய்யறிவால் ஏற்பட்டுள்ள பேரின்பத்தை உணர்த்தும் திருமுகம் புன்முறுவல் ததும்பும் திருமுகத்தோடு கூடிய தட்சிணாமூர்த்தியை தியானிக்கிறேன் युवानं மௌனவியம் வரிசித்தேவி கணைராவிரை ஆச்சாரியேந்திரம் கரக்கலின்முதிரமாந்தம் ஸ்கிணா மூடே நமோரவே ஸ்ரீ பிரஜாதிணாமூர்த்திஸ்வாமினே நமோ நம அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்